பாடம் ஐந்து எதிரிகளை தேடி செல்பவரும் எதிரிகளால் தேடப்படுபவரும் வாகனத்தின் மீது சைகை மூலம் தொழலாம் பின் ஹம் என்பவரும் அவரது தோடர்களும் வாகனத்தின் மீதே தொழுதது பற்றி ஔசாயிடம் நான் கேட்டேன் நேரம் தப்பிவிடும் என்று அஞ்சினால் அது கூடும் என்பதை நமது கருத்தாகும் என அவர் குறிப்பிட்டார் என வலித் கூறுகின்றார் மேலும் வலித் பின்வரும் ஹதீஸையும் தமக்கு சார்ந்தாக கொள்கிறார்